சதாவசம் சங்கமியப்பந்தேபரம்பராத்து மங்க வாணச சுசமோல உஷத மாமா அனராமராதாத்மேய உபனி சந்தோ ம்ா ஹரி நம ரி ஓம் ஸோ நான்கு வேதம் நமக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் மீனிங் மீன்ஸ் ஆஃப் நாலேஜு எதுக்குன்னா மெட்டீரியல் லைஃபுக்கு நம்ம போகிறதுக்கும் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொண்டு போகிறதுக்கும் அப்போ நம்ம என்ட்ரி நம்மளோட லைஃப் முதல்ல என்ட்ரி ஆக்குறது நல்ல சௌக்கியமாக இருக்கணும் பசு புத்திர ஸோ தனம் இதெல்லாம் இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சாதாரணமாக நம்ம அப்போ பிரார்த்தனை இருப்போம் இதுக்கு நேச்சுரல் ப்ரேயர் ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய தர்மார்த்த காமத்தை அடைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறது அது நம்மளுடைய கர்மத்தினுடைய பலன்ல நமக்கு மூன்று விதமான பலன் கிடைக்கிறது நல்ல சரீரம் கிடைக்கிறது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடை நல்ல லோகங்கள்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது கரெக்ட் அப்போ ஆனா இதுல கூடவே நமக்கு துக்க மிசிரம் கலந்து இருக்கிறது டிஃபெக்ட் இருக்கிறது மூணு விதமான டிஃபெக்ட் இருக்கிறது மூணு விதமான டிஃபெக்ட் என்ன துக்க மிசிரிதம் துக்க அதிருப்திகரம் பந்தகத்துவம் மூணு விஷயம் இங்க டிஃபெக்ட் அப்போ இங்க டிஃபெக்ட் இல்லாத நிர்தோஷ சாத்தியம் ஏதாவது இருக்கா ஏதாவது நிர்தோஷ தாஷ் அதாவது தோஷ ரகித குறிக்கோள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா ஏன் இல்ல நிர்தோஷ ஹீ சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே அப்படி பகவான் கிருஷ்ணா கீதையில் சொல்லிருக்காரு அர்ஜுனா நிருதோஷம் ஹீ சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தேசம் தோஷமற்றோள் லட்சியம் என்கிட்ட இருக்குமன் இருக்க அது தோஷமற்றது தோஷ ரகிதம் அது அப்போ பூர்ண திருப்தி கொடுக்கக்கூடாது தன்னில் தானாக சந்தோஷம் நிறைக்கிறது இதை தான் அடையணும் நம்ம அப்போ இதை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இவர்திர லாங் ரூட்டு போயிட்டீங்கன்னு தப்பான ரூட்டுக்கு போயிட்டீங்க இருபது கிலோமீட்டர் நான் போக வேண்டியது இந்த பக்கம் இருக்கிறது ரூட் போயிட்டேன் போனதும் போட்டோம் போயிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படி போயிடும் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் திருப்பி நான் ரிட்டன் வந்தாகணும் திருப்பி ரிட்டர்ன் வந்தாகணும் So, I am also not okay, you are also not okay. One is okay, another is not okay. Okay. I am also okay, you are also okay. That's why I can't say that. Okay. I am also okay, you are also okay, world also okay. Everything is okay. Every problem is coming. If you are disturbed by the class, we are a problem. Okay. That's why we take it to the table. அதனால யார் யார் ஓகேசோ நாட் ஓகே குறை ஒன்றும் நிறைமூர்த்தி கண்ணா பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இப்படி அழகா பண்ண ஒருத்தம் கூட என்ன பாராட்டவே இல்லை எப்படியா இவர் பாடுறது குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்தி எனக்கு கவர் வைக்கும்போது அஞ்சு ரூபா குறைச்சு வச்சுட்டான் தெரியுமா உனக்கு எவ்வளவு வச்சா வேதபூர்வம் கொடுக்காதது எங்கிட்ட இருக்கிறது வேதாந்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் யாருனா விவேகி டிஸ்கிரிமினேஷன் பர்சன் இது ரைட்டா அது இது சரியா அது தவறானது நிர்தோஷ சாத்தியம் இருக்கு அந்த கூட்டுறோடு அப்பதான் தாமர பக்கம் கிடைக்கும் இல்லனா நெவர் அப்படியே உலகம் வர வேண்டியதான் போய் பெங்களூர் போயிட்டு மெட்ராஸ் வந்து இப்படி வர வேண்டியதான் முடிய முடியாது அப்போ இது வேத பூர்வத்தில நீ போன இந்த சப்ஜெக்ட் கிடைக்காது அபூர்ணி வேதாந்தான் பூர்ணத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் ஓகே தர்ம ஜிக்னாசூ டிராவல் பண்ண வேண்டியது என்னது பிரம்ம ஜிக்னாசுக்கு வரணும் பரிக்ஷலோகான் கர்மச்சிதான் பிராமணேத நாஸ்தி சாத்தியம் என்கிட்ட இருக்கு அது என்னம் பிரம்ம பிரம்ம அந்த பிரம்மம் நிர்தோஷமோ நிர்தோஷம் அது பர்சன் இன்டலிஜண்ட விவேக்கியா இருக்க என்ன செய்வான் ஜ திரும்பி அது எங்க இருக்கிறது அப்படி இருக்கிறது இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க பிரம்மன் எங்கே பிரம்மன் எங்கே பிரம்மன் சவுண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பிரம்மன் எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது பிரம்மன் பால் தேடி எனக்குற கேரண்டி புல் கேரண்டிதான் பிரியம் பிரியம் அந்த பிர அந்த பிர சொல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சொல்றீங்க ஓகே அப்போ சரி அந்த பிரம்மன் எங்க எல்லாம் ஓகே நிரஞ்சனம் அதெல்லாம் ஓகே சிருஷ்டி ஸ்திதி காரணம் அந்த பிரம்மனுக்கு ஓ மைடியர் சேன் ஸ்ருதி சொல்றது யார பார்த்தேன் நம்மளை பார்த்தேன் அந்த பிரம்மன் தத்துவ மசி நீதான் அந்த பிரம்மன் ஓ அம்மா நீதாந்த பிரம்மன் உனக்கு ஏதாவது யோசிச்சிருக்கேன் என்னை பத்தி எனக்கு தெரியும் என் குருநாதருக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு ஏன் இவ்வளவு இன்னோசன்டா இருக்க உபனிஷத்து வேதாந்தம் ஏன் இவ்வளவு இன்னோசன்டா இருக்க என்னை பத்தி தெரியாத உனக்கு அப்படின்னு நான் யாரு தெரியுமா குழப்பங்களுடைய மூட்டை நான் குறை உடையவன் கொஞ்சம் பெரிய சகசன விருப்பு விருப்பு அக்கௌண்ட் இருக்க எக்கச்சக்கமா வச்சிருக்கேன் என் பேங்க் அக்கவுண்ட்ல இவன் எல்லாம் வெறுக்கணும் இவன் எல்லாம் அப்படி ஒரு லிஸ்ட் மூணாவது லிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கேன் இவன் அப்பப்ப மாத்திக்கணும் அப்படி ஒரு லிஸ்ட் இப்படிப்பட்ட நான் வந்து அறிவு அழகு செல்வம் திறமை பொறுமை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட குறை உடையவன் நான் ஓகே அப்படிப்பட்ட குறை உடை இந்த உனக்கு வந்து என்னை பத்தி உனக்கு மதிப்பீடு பண்ண தெரியல உனக்கு இல்லையா இல்லையா தெரியுமா சொன்ன பெரிய ராஜா ஹோட்டல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒருத்தன் இருப்பான் சாப்பிட்டு பார்ப்பான் அதுக்கு ஒன்னூறுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்ப தங்கத்தெல்லாம் உரசி பாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அங்கங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு ஆள் இருப்பான் என்ன நீ உரசி பார்க்கறதுக்கு உனக்கு ஆளு சரியா வச்சுக்கல பல இருக்க நீ நான் எப்படிப்பட்ட ஆளு என்னுடைய யோக்கியத்தை பத்தி எனக்கு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா நானா அந்த சத்தியங்கானந்தம் பிரம்மம் நானா அந்த சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் பிரம்மம் நானா நிரந்தனம் நானா நிர்குணம் என்ன சொல்றது வந்து புழுகு மூட்ட மாதிரி இருக்கிறது அடிக்கின்றே போற நீ பார்த்து நீ என்ன சொன்னாலும் தத்துவ மசி நீ தான் அந்த பிரம்மன் நீ தான் அந்த பிரம்மன் ஓகே வேற யாரும் இல்லை அப்போ இப்ப நமக்கு டிஃபர் ஆகிறோம் என்ன டிஃபர் ஆகிறோம் வேதாந்த வேதம் உபநேஷத்தை என்ன சொல்றது யுவார் த பிரமன் யுவார் தூர்ணன் யுவார் த கம்ப்ளீட் பர்சன் சொல்றது மை கன்குளூஷன் என்ன மை கன்குளூஷன் ஜீவத்துவம் ஐ எம் த இன்கம்ப்ளீட் பர்சன் finite person okay. Now, korai even, conclusion But, a, adu you are the வன் என்னுடைய கன்க்ளூஷன்ீவத்துவம் உபநிஷத்து கரெக்டா இல்ல உபனிஷத்து சொல்றது கரெக்டா எது சரி எது தவறு இப்ப பிரம்மத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது முக்கியம் இல்ல பிரம்மம் எப்படி இருக்க அந்த பிரம்மன் நான் சொல்றேன் அது சரியா தவறான் இப்ப இருக்கிற இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நான் என்னுடைய கன்க்ளூஷன் ஜீவ கன்க்ளூஷன் பண்ணியிருக்கேன் உபரிஷத்து என்ன பண்றது யூ ஆர் த பிரமன் அப்படி கன்க்ளூஷன் பண்றது எது சரி அதுல அப்போ எது கரெக்ட் எது கரெக்ட் எது சரி எது தவறு தஸ்மாத் ஆத்ம விசாரகா என்ன ஆத்ம விசாரகா என்ன இதை என்கொயரி பண்ணணும் இத வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இது விச்சாரம் பண்ணணும் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து பார்ப்பதை இந்த தீரன்றது நெடில் தீர தீர விசாரித்து பார்ப்பது அப்போ இந்த விஷயத்தை நான் விசாரிக்கணும் என்கொயரி பண்ணணும் ஓகே என்கொயரி பண்ணணும் அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா இது ஒரு சீரியஸ் மேட்டர் ஓகே நம்மளை பத்தி வேற யாராவது தப்பா சொல்லிட்டாங்க ஜீவத்துவம் சரியா இல்ல அது சொல்ற பிரம்மத்துவம் சரியா எது வந்து எந்த முடிவு கரெக்ட் அப்படின்றத இப்ப விசாரம் தேவைப்படுது வந்துட்டோம் வந்துட்டோம் இப்ப நான் சொல்றது கரெக்டா வேத உபனிஷா சேலஞ்சு நீ ஜெயிக்கிறேன் அது கிடையாதுனால தப்பு அது விவாதம் கிடையாது இது சரியோ நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி மயக்கம் வருது அப்போ கீழே உண்டு அப்பெல்லாம் என்ன செய்யணும் மாஸ்டர் செக்அப் பண்ண மாஸ்டர் செக்அப் பண்ண போ டாக்டர் கிட்ட போ எல்லாம் செக் பண்ணு செக் பண்ண எப்ப உனக்கு இது மயக்கம் வந்துருத்தோம் அடிக்கடி விழறையும் விழுந்து விழுந்து போறையும் இவார்து செக் பண்ண கரெக்ட் இங்க வா செக் செக் பண்றதுக்கு வா வேதாந்தக்கு வா இவாறு தாரு என்னன்றத சொல்ல செக்அப் என்னது என்கொயரி அனலைசஸ் விசாரம் விசாரணை யாரு நான் உண்மையா பொய்யா இது தெரிஞ்சாகணும் அபூர்ணத்திலிருந்து பூர்ணமாக்கணும் அபூர்வ புடவை தெரியும் அது அபூர்வ புடவை எடுத்த என்ன பூர்வா பூர்ண புடவை வேணும் இல்லையா அதனால அதுக்கு வேணும் நீ போய் இதெல்லாம் செலக்ட் பண்ற ஆராய்ச்சி கண்டிப்பாண்ட கர்ம காண்ட காயிக்க வாச்சிக்க மானசிக்க இருக்க அந்த கர்மத்திலிருந்து நான் டிராவல் பண்ணி ஞானத்துக்கு வந்தே ஆகணும் ஞான காண்டத்துக்கு knowledge இம்பார்டன்ட் ஓகே அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய செல்ஃப் என்கொயரி பண்றதுக்கு ஸ்டடிஸ் பண்ணணும் வேதாந்த ஸ்டடி பண்ணணும் அது வந்து சிஸ்டமேட்டிக்கா செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணணும் ஓகே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த வந்து ரெடியா இருக்கிறது ஐ எம் த ரெடி மே ஐல்ப் யூ அப்படின்னு போட்டிருப்பான் காசி பனாரஸ் இதுல போட்டீங்கன்னா ஒரு விஷயம் அங்க வந்து ஒருத்தன் இருக்க மாட்டான் போர்டு மாத்திரம் இருக்கும் போய் அழஞ்சு இருக்கும் போது உள்ளத்தில் இருக்கிறது அதனால நீ தனியா போய் எங்கயா போய் உட்காந்து ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ எல்லாம் பண்ணக்கூடாது ஓகே இது நான் இதுல தியானம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை இல்ல ஜபம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை நான் யாரு கண்டுபிடிக்கணும் அங்கதான் இதான் பிரச்சனை நான் ஜீவத்தும் சொல்றேன் இது வந்து பிரம்மத்துவம் சொல்றது எது சரி அதை கண்டுபிடிச்சதுக்கு ஆராய்ச்சி பண்ணியாகணும் விச்சாரம் பண்ணியாகணும் ஓகே இந்த விச்சாரம் பண்றதுக்கு வேதாந்த ஸ்டடிஸ் நமக்கு ஹெல்ப் பண்றது இந்த விஷயம் வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்ச அனுபவம் பூரம் உங்களுக்கு இருக்கிற வயசுதான் இந்த வயசுலயே எதுவும் பர்மனன்ட் இல்லன்றது தெரிஞ்சு கொடுத்தோம் அடைஞ்சாக எல்லாம் போன பிறகு எப்படி போன முடியும் காது கூட கேட்க முடியாது அதனால நீங்க வந்து இதுதான் சின்ன வயசு ரைட் ஏஜ் இப்ப ட்ரை பண்ணாதான் அதெல்லாம் பெருசா அடைய முடியும் அப்போ இதை வந்து சரியான சரி வேதாந்த வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறது அப்ப வந்து இது வேதாந்த மாதிரி போறாது குருவோட சாஸ்திரம் குரு சாஸ்திர உபாய சகீத ஆத்ம விசாரகம் இது நெக்ஸ்ட் என்ன நம்ம எது சரி எது தவறுன்னு அந்த குறையை கண்டுபிடிச்ச பிறகு எது சரி சரியானதுக்கு போனோம் சரியானதுக்கு போனா என்கிட்ட வான் கூப்பிடது வேதாந்தம் என்கிட்ட புல்லா இருக்கிறது சொல்ற ஓகே என்ன இருக்கிறது அடையணும் இப்ப என்ன பிரம்மத்துவம் தான் அப்படி முடிவாயிடுனா அந்த பிரம்மத்துவத்தை அடையிறதுக்கு விசாரம் தான் முடிவாயிடுச்சுன்னா அந்த விசார்தான் வேதாந்தத்தை தெரிஞ்ச விசாரம் பண்ணக்கூடிய டீச்சர் தெரிஞ்சு போய் இந்த விசாரத்தை பண்ணி என்னை தெரிஞ்சுக்கணும் சரி இதுக்கு முயற்சி பண்ணும் முயற்சி திருவனையாக்கம் எது திருவனையாக்கமோ அது முயற்சி கரெக்டா எது வெற்றி கொடுக்குமோ அதுதான் முயற்சி அப்ப நான் முயற்சி பண்ற தோத்து போறேன் பல தடவை ஏன் அதுல மூணு விஷயம் கண்டிஷன் இருக்கு அப்பதான் வெற்றி வரும் எனிதிங் வெற்றி வரணும் மூணு விஷயம் இருக்கணும் அந்த மூணு விஷயம் என்ன முதல்ல பேசிட்டே இருக்க ஒரு காரியம் செய்ய மாட்டேன் நடக்கணும் அந்த இடத்தை அடையணும் இந்த எவ்வளவு தூரம் இருக்கிறது பேசாம இருந்தாரு ஏங்க உங்களை தான் இருந்தேன் எவ்வளவு எவ்வளவு தூரம் இருக்கிறது அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான் இங்க நாலு கிலோமீட்டர் ஏன் முன்னாடி சொல்ல நீ வந்த வேகத்தை பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துரும் இருந்தது அதனால உன்னை அனுப்பிச்சுட்டான் புரியடான் அப்போ மூவ் பண்ணோம் மூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதனால அந்த உட்காந்துருக்கு ஒரு அட்ரஸ் சொல்றாரு மூவ் பண்ணி ஓ இவன் மூவ் பண்ணிடுவான் அப்படின்னு மூவ் பண்ணணும் நடக்க ஆரம்பிக்கணும் நடக்க ஆரம்பிச்சது சரி இவந்து ஈஸ்ட்ல போறது போல வெஸ்ட் போன எவ்ரி ஸ்டெப் ராங் எவ்ரி ஸ்டெப் ராங் மற்ற டிஸ்டன்ஸ் ஓகே எவ்ரி ஸ்டெப் ராங் மாத்திர டிஸ்டன்ஸ் மாத்திர எவ்ரி ஸ்டெப் ப்ராப்ளம் ஆப்போசிட்டா பண்ணும் ஆப்போசிட்ல வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ராங் ஓகே அப்போ நான் வைக்கிற ஸ்லோவா வைக்கிற ஸ்டெப் ரைட்டா இருந்தா எவ்ரி ஸ்டெப் ஸ்லோவா இருந்தா கூட ரைட் ஓகே இருக்கு ராங் இல்ல தவிர்த்துட்டால பெரிய விஷயம் சரியா அப்போ இந்த விஷயத்துல நான் சரியான திசையில போகணும் போகிறது முக்கியம் இல்ல அதை விட முக்கியம்ன சரியான திசையில போறது முக்கியம் ஓகே செகண்ட் பாயிண்ட் ஓகே தென் சில பேர் என்ன பண்ணுவான் ரைட்டு திசையிலும் போயிடுவான் ரைட்டு திசையிலையும் மூவ் பண்ணுவாங்க மூவ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு தூரத்துக்கு போனவோ 10 கிலோமீட்டர் அடையணும்னா பத்து கிலோமீட்டர் போயிடும் ஏழு கிலோமீட்டர்ல அசந்திர கூடாது அந்த எவ்வளவு சொல்றாம அந்த அளவுக்கு போகணும் சரி அப்ப இந்த எஃபர்ட் இருக்கேன் இந்த எஃபர்ட் பிரயத்தனம்னு பேரு இந்த பிரயத்தனம் ரைட் டைரக்ஷனும் அடக்கு இருக்கணும் அடக்குவேட் இருக்கணும் அது போய் அடையிற வரைக்கும் என்னுடைய எஃபர்ட் இருக்கணும் அப்பதான் அப்ப ஆத்ம விசாரம்ன்றது என்னுடைய நான் ஜீவானு தவறான போக்கு ஃபால்ஸ் மோஷன் வச்சிருந்தேன்னா அதை சரியான பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் விச்சாரம் பண்ணணும் சபிஷியண்டா டைம் கொடுத்து நான் செய்யணும் ஓகே பூமி வந்து இந்த சூரியன் வந்து வந்து பூமி சுத்திட்டு வர்றதுன்னு எல்லாரும் சாதாரணமா பேசுவான் சூரியன் ஒரு மத்தியான சூரியன் எல்லாம் அபத்தமான வார்த்தை சூரியன் சாயம் இல்லை நீங்க நேரம் வரல எதிர்க்கும் இல்ல நீ தான் ஒவ்வொருத்தரையும் சாயற ஓகே பூமி தான் சாஞ்சி சாஞ்சனும் ஒரு பாட்டு இருக்கும் சாங் அது மாதிரி சாஞ்சி அசஞ்சு ஓடுறது பூமி அதனால இருக்குறது இல்லை கன்ஃபார்ம் சரி நீங்க கன்ஃபார்ம் ஒரு ஆயிரம் பேர் உங்களை வந்து சொல்றாங்க பத்தாயிரம் பேர் சொல் என்ன சொல்றோம் நோ ஒரு ஆள் சொன்னாலும் என்னுடைய இது வந்து இந்த இந்த சத்தியத்துக்கு வந்து எது சத்தியம் விவேகம் இல்லாதனாலதான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருத்துவ பிராந்தி செல்ஃப்யூஷன் இருந்து நான் என்ன பண்ணோம் செல்ஃப் நாலேஜ் வர்றதுக்கு தானா வராது இந்த செல்ஃப் நோஷன் இருக்கு இல்லையா செல்ஃப் நோஷன் இருக்க தப்பான அறிவு அது வந்து பல்லு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரு நாள் போயிடும் முடியெல்லாம் ஒரு நாள் போயிடும் எல்லாம் ஒரு நாள் போயிடும் அது போல நீ அப்படியே இருந்தீங்கன்னா ஞானம் அப்படியே வந்துடும் வராது ஆட்டோமேட்டிக்கு ஞானம் வராது ஆட்டோமேட்டிக் பல்லு போகும் நீ ஒண்ணுமே பண்ணா கூட பல்லு போயிடும் ஒரு நாள் அதெல்லாம் போகும் இதுக்கு டெல்யூஷன் போகணும்னா கவனக்குறைவு போகணும்னா உருந்த மோகம் போகணும்னா தானாக போகாது ஓகே ஞான யோகத்தினால் ஜீவத்துவ பிராந்திகி அபகச்சதி ஞான யோகத்தினால தான் ஜீவத்துவ பிராந்தி பிராந்தினா என்ன வச்சிருக்கான் பிராந்தி ஷாப்பண்ணு பிராந்தினா என்ன டெல்யூஷன் ஓகேஸ் நோஷன் பிராந்திகி கரெக்டா பேர் வச்சுக்கிட்டா பிராந்தின் அபகச்சதி ஓகே அந்த பிராந்தி மாறுதல் தான் ஞானம் அப்ப பிரம்மத்துவம் ஞானம் வந்து ஆகச்சதி ஓகே அப்ப பிரம்மத்துவம் வந்து புதுசா ஏதாவது வருதா புதுசா ஒண்ணுமே வராது ஏதாவது ஒண்ணு புதுசா வந்ததுன்னு வச்சுக்கோங்க போயிடும் போயிடும் எதை நீங்க புதுசா அடையிறீங்களோ அது போயிடும் இதெல்லாம் கண்டிஷன் ரூல்ஸ் எதன் புதுசா அடையினா அது ஒரு நாள் போயிடும் ஓகே ஏற்கனவே இருக்கிறது வந்து எனக்கு தெரியாம இருந்து அதை தெரிஞ்சுன்னா அது போகாது அப்படி ரொம்ப போகிற உலகத்துல ஒரே ஒரு வஸ்து தான் அப்படி இருக்கு மீதி எல்லாம் வந்து நீ புதுசா அடையிறது போகிறது ஓகே அப்படி ரெண்டு விஷயம் இருந்து வச்சுக்கோ நாலு விஷயம் இருந்துன்னா அது சத்தியமாகாது சத்தியம் ஏக்கா அப்போ ஏற்கனவே தெரியறதுதான் தெரியுறதுன்னா புதுசா ஏதாவது செய்யணுமா ஒண்ணு செய்ய வேண்டாம் ஆறாவது பையன் கர்ணன் ஆறாவது பையன் கர்ணன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த கர்ணன் நான் கர்ணன் தெரிஞ்சுக்கிட்டான் காதல கேட்டு அம்மா புரூவ் பண்ண கர்ணன் தெரிஞ்சுட்டு ஒண்ணே பண்ணலன் ஆன கு தெரி ஒண்ணிா வந்துச்சுத்த போச்சு உண்மையை உள்ளதப்படி கேட்டனா பிரம்மத்துவம் தெரிஞ்சு அப்ப பிரம்மத்துவம் புதுசா இருக்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது ஆல்ரெடி உள்ளது வரது போறது கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுதான் பூர்ணம் பிராப்தி பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணம்ன்றது அந்த கொழுக்கட்டில் இருக்குமே அது என்னது பூர்ணம் பூர்ண கொழுக்கட்டை அந்த பூர்ணம் எப்படி இருக்கும் ஸ்வீட் இனிப்பு இனிப்பு இண்டிகேஷன் ஆனந்தம் ஓகே அப்போ இந்த ஸ்வீட்னஸ் யாரு த செல் ரியல் செல்ஃப் ரியல் செல்ஃப்னஸ் ஓகே ஜீபத்தம் வந்து மிசரபல் உங்களுடைய ஜீபத்தும் இருக்க அது வந்து ரொம்ப ரொம்ப மிசரபல் அப்படின்னு சரியா அப்போ வேதாந்தத்து பிரகாரம் அபூர்ணத்துவத்தை நீக்கி அதாவது ஜீவத்துவத்தை நீக்கி நம்ம என்ன கொடுக்கிறதுனா பூர்ணத்துவத்தை கொடுக்கிறது பிரம்மத்துவத்தை கொடுக்கிறது இதுதான் வேதாந்த உபனிஷத் அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கர்மா வேதம் வந்து கர்மகாண்டம் ஞான பிரிஞ்சிருக்கிறது அந்த கர்மகாண்ட வந்து நம்மளுடைய கோல கொடுக்கிறது அந்த கோல் வந்து புருஷார்த்தம் அது நான்கு விதமான கோல் மூணு விதமான கோல வந்து கடைசி பகுதி நம்முடைய ஜீவத்தத்துவத்துல வந்து பூர்ணத்தத்துக்கு பிரம்ம தத்துவக்கு இட்டுண்டு போறது எதுவும் அதுக்கு பேரு உபனிஷத் வேதாந்தம் வேத வேதாந்தம் அப்படி சொன்னோம் இது வந்து சாம அதர்வன வேதத்துல நான்கு வேதத்தில் கடைசி பகுதி எதுவும் அதுக்கு பேரு உபனிஷத் அப்படி சொல்றோம் கடைசி பகுதி உபனிஷத் இந்த உபனிஷத்து கடைசி புரியல படிப்படியா ஸ்டெப்ஸ் பண்ணி வந்து இப்ப நம்ம விச்சாரத்துக்கு தள்ளப்பட்டு அந்த விசாரம் வந்து உபனிஷத்து விசாரம் தெரிஞ்சு அந்த உபனிஷத்து வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் எஃபர்ட் சரியான திசையில சபிசியன் அமௌண்ட் நம்ம பண்ணி நாம அடையணும் இதெல்லாம் கடைசி பகுதி என்ன நேம் இருக்கிறது அதனுடைய விஷயம் உப உபி சூனா பிரிக்கலாம் உப்த் அப்படி பிரிக்கலாம் உப என்ன குரு சமீபே கமனம் உபிக்கொட்டு குரு சமீபே கமனம் குருவிடம் செல்லுதல் ஓகே குருவிடம் செல்லுதல் நீசைகி சைகி நீ செய்கி நிசைகி அவஸ்தானம் நிசைகி அவஸ்தானம் ஆர் நிசைகி ஸ்தானம் நிசைகி ஸ்தானம் அப்படி ந குருக்கு கீழே அமர்தல் இப்படி தண்ணி போறது அது வாட்டர் டங்க் அது அவஸ்தானம் உப நீனுடைய பாதத்தின் அருகில் அமர்ந்து அந்த ஐடியா ஞானம் சாஸ்திரத்தை குரு மூலியமா அடைதல் அப்படி அடைஞ்ச் நீக்குதல் டிஸ்ட்ராயர் அழித்தல் எது அழிக்கிறது நாசம் பண்றது அப்படின்னா டிஸ்ட்ராயர் ஜீவத்வம் டிஸ்ட்ராயர் ஆஃப் பாண்டேஜ் டிஸ்ட்ராயர் ஆஃப் சம்சாரம் ஓகே எது நாசமாக்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை நாசமாக்குறது நம்முடைய நம்மளுடைய ஜீவத்துவம் நான் இப்படி வச்சிருக்கல ஆக தூக்கி எறியதுதான் அப்ப உபனிஷத் அப்படின்னா என்ன அர்த்தம் குரு கிட்ட போய் அருகாமையை உட்கார்ந்து ஞானத்தின் மூலியமாக விசாரம் செய்து அதை சம்சாரத்தை அழித்தல் உபனிஷத் ஓகே இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு வரும் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத்துல ஒரு பியூட்டி ஓகே வேற மாதிரி என்ன சொல்லலாம் உப உபீக்கு லிட்ரலி மீனிங் என்னன்னா நியர் நியர் அருகில் உப்ப வெரி நியர் அருகில் வெரி வெரி க்ளோஸ் நியர் எது எனக்கு மாம்பத்தில் இருக்க காயிலுக்கும் கபாலீஸ்வர் கோயில் இருக்க மயிலாப்பூர் இப்போ யோகசாந்தி காளி கோயிலுக்கு அருகாமையில் இல்ல கபாலீஸ்வர் கோயிலுக்கு அருகாமையில் ஓகே அப்ப காளி கோயில் இருக்கேன் அதுதான் அருகாமையில் அப்ப கபாலீஸ்வர் கோயில்ன்றது என்ன தூரம் இது அருகில்னா அது தூரம் ஓகே இந்த மைசூர் சாமுண்டீஸ்வர் கோயிலுக்கும் காளி இதுக்கும் இந்த கபாலீஸ்வர் கோயிலுக்கும் யோகசாந்தி எது நியர் கபாலி பொ தூரம் சொன்ன அதுக்குள்ளே அருகாமல் இருக்கிறது கிடையாது எனக்கு வந்து யூட் நியர் ஆத்மா ஆத்மாவுக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நோ டிஸ்டன்ஸ் ஜீரோ டிஸ்டன்ஸ் நோ டிஸ்டன்ஸ் ஓகே அப்போ இந்த ஆத்மா டிஸ்டன்ஸ் எனக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் ஜீரோ ஓகே அப்ப உபஹா உபகா மீன்ஸ் சமீபே சமீப தமகா தமஹா சமீபே தமகானா ஆத்மா அப்படின்னு அர்த்தம் நீ நிச்சய ஞானம் டவுட்ல ஞானம் டவுட்டோட இருக்கிறது ஞானமாகாது வேக ஞானம் ஞானமாகாது ஓகே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு வந்து நீ நினைச்சுட்டு இருக்கியா அது கிடையாது போயிட்டாருன்னு வச்சுப்பா இப்ப அது சரியா ராங்கா டவுட் வந்துருத்து ஓகே நீ நினைச்சிருக்கியா அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு பாவம் நீ இப்படியே போ நல்லா கருமா பண்ணாதான் அப்பதான் பிழைக்க முடியும் இதெல்லாம் நடக்காது அப்படி நடுவில் ஒருத்த வந்து பெருசா சொல்லிவிடுவான் அவன் வந்து என்னோட பிரமாமம் சொல்லுவான் அதெல்லாம் நிறைய ரெப்ரஸண்டா இருக்கான் பிரமா பேசி போயிடுவான் பேர் அவனுக்கு பேரு சாருனால பியூட்டிபுலா பேசுவான் அவன் சொன்னாலே நல்ல பியூட்டி பேசுவான் திருப்பி டவுட் வந்துடும் அது சரியா இது சரியா நம்ம வாழ்க்கை அனாவசியமா கெடுத்து விடுவோமோ டவுட் வந்துடும் அது வந்து ஞானமாகாது ஓகே அப்ப கிளாரிட்டியோட இருக்கணும் எது உண்மை அப்படின்னு சரி அப்ப இது வந்து பிரெயின் வாஷா இந்த சொல்லி கொடுக்கணும் பிரெயின் அதுவே ஏற்கனவே இருக்கிறதே ப்ராப்ளம் வாஷ் வரை பண்றது இல்லாட்டி பாவனை பண்ணலாமா பிரம்மத்து பாவனை பண்ண சொல்ற ஒண்ணு பாவனையும் பண்ணணும் பிரெயின் வாஷும் கிடையாது கிடையாது ஓகே அதனால அஸ்த ஆமல கவத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஓகேப்பட்ட ட்ரூத் உள்ளங்கறிவு தமிழ் சொன்னே தெளிவான தன்னறிவு அகம் ஆத்மா நிச்சயம் அதுதான் உபனி அதுக்கு லீட் பண்ணிட்டு போறோம் கைட் பண்ணிட்டு போறது ஓகே ஆத்மா நிச்சயம் அதுக்கு எது கொண்டு போறதோ அதுக்கு பேரு மோக்யத்தை பற்றின இட்டுச் செல்வது எதுவோ அது உபனிஷத் அப்ப ரெண்டு விதமான இருக்கிறது அது என்ன இருக்கிறது ஒண்ணு வந்து உபனிஷத் சொன்னா சம்சார நாசகத்து நாசம் ஓகே இன்னொன்னு சத் லீட் பண்றது எதுக்கு லீட் பண்றது மோக் பிராப்திகி ஓகே ஆனந்த பிராப்திகி ஒண்ணு டிஃபெக்ட் நீக்கிறது அந்த மூணு விதமான டிஃபெக்ட் இருக்கிறது அதை நீக்கிறது இன்னொன்னு ஆனந்தத்துக்கு இட்டன் பண்ணும் பூர்வத்துக்கு இட்டன் பண் அப்போ உபனிஷத்து சொன்னா சம்சார நாசகா ஆர் பிரம்ம பிராப்திகி மோட்ச ஓகே இது வந்து விச்சாரம் சொல்லிட்டால என்ன அர்த்தம் விசாரம் சொல்லிட்டு குரு சிஷிய டிஸ்கஷன் இருக்கணும் விச்சாரம் பண்ண அது என்ன அந்த விசாரத்துக்கு பேரு சம்பாதம் சம்பாதம் சம்பாதம் என்ன சம்பாதம் டிஸ்கஷன் வந்து ஜென்ரேட்டர் ஜென்ரேட் பண்றது லைட்டா இருக்கணும் டிஸ்கஷன் ஜென்ரேட்டர் ஹீட் பண்ணிடக்கூடாது அது சின்மாஜி சொன்னது உன்னுடைய டிஸ்கஷன் வந்து ஹீட் ஆகக்கூடாது உன்னுடைய டிஸ்கஷன் லைட் என்லைன்மெண்ட் இருக்கணும் அவங்க பேசாதான் பாஷ தெரியல அந்த பக்கத்து பாஷல தலை போகிற உன்னோட பேச அவங்க பேசது தலை போகிறது புரிய அந்த மாதிரி குரு சிஷியவாத சம்பாது குரு சிஷியவாத சம்பாத் என்ன சம்பாது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் இருப்பேன் விடமாட்டேன் எப்ப வேணா கேட்பேன் ஓகே அப்படி கேட்கறது சொல்லிட்டே இல்லையோ நீங்க எப்ப தூங்க போவீங்க அப்பா போன் பண்ணி கேட்கிறேன் அப்படிலாம் கேட்கப்படாது அதெல்லாம் பாவம் இப்படி சொன்னாதான் அப்படி போன் பண்ண சொன்ன சும்மா நான்கு வேதங்களில் ஏராளமான உரையாடல்கள் இருக்கிறது இந்த குரு இந்த சம்பாதம் நிறைய இருக்கிறது அந்த சம்பாதம் வந்து இப்ப நம்ம முண்ட உபனிஷத்து படிச்சு அந்த முண்ட உபனிஷத்துல என்ன இருக்கிறது குரு சிஷிய சம்பாதம் இருக்கிறது சாந்தோக்கிய பல குரு பல சிஷியர்கள் இருக்கிறது இந்த பிரஸ்ன உபனிஷத்து ஒரு குரு ஆறு சிஷியர்கள் இருக்காங்க அப்ப இந்த உபனிஷத்து சம்பாதம் ஆச்சு இந்த உபனிஷத்து நமக்கு ஏற்கனவே ஆயிரத்தி நூத்தி எண்பது பார்த்தோம் நூத்தி எட்டு உபனிஷத்து பார்த்தோம் அதுல வந்து பத்து உபனிஷத்து முக்கியமான உபனிஷத்து ஈச கட்ட பிரஸ்ன முண்டக மாண்டோக்கிய தித்திரி ஐத்ரேச்சா பிரகதாரண்யம் ததா இதுக்கு இவ்வளவு ஆகமா சொல்றேன் போன உபநிஷத்து கிளாஸ்ல கேட்டு எழுதிக்கோ மெதுவா சொல்லியிருப்பேன் அதனால பை சதுர்வேதம் இது நானும் சதுர்வேதத்தில் உள்ளது நான்கு வேதத்திலையும் உள்ளது பத்து உபநிஷத்து பத்து உபநிஷத்து இது இந்த உபனிஷத் சங்கரா பாஷ்யம் பண்ணிருக்கிறார் கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு வேற எதுக்காக பிரம்மசூத்திரத்தை பண்ணிருக்கிறார் யாரு வியாசாச்சாரியா வியாசாச்சாரியா எதுக்கு பண்ணிருக்காரு உனக்கு டவுட்ல நாலெட் இருக்க கூடாது டவுட்ல நாலெட் இருக்கணும் டவுட்டே இல்லாத நாலெட் இருக்கணும் அதுக்காக விசாரம் பண்றதுதான் நியாய கிரந்தா அதுக்கு பேரு நியாய கிரந்த லாஜிக் ஓகே அது லாஜிக் பண்ணி பிரூவ் பண்ணி இனி ஒரு ஆளும் பிறக்க முடியாது வியாசாச்சாரியனுக்கு நிகர இன்னொரு ஆளும் பிறக்க முடியாது ஓகே விசாலமான புத்தி விசாலமான புத்தி விசாலமான மனசு கேட்டிருப்பீங்க ஓகே அது புத்தாவோட மனசா இருக்கலாம் ஆனா விசாலமான புத்தி நபர் வியாசாச்சாரிய கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி கொடுத்து அதை எல்லாம் தான் எல்லாருமே அதற்கு உதவியா ஆச்சாரியா பண்ணிருக்காரு நம்மளுடைய ரொம்ப அறிவு வேண்டிருக்கிறது நான் உனக்கு கெல் பண்றேன் ஓகே அங்க அவர் பத்து விஷயத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்து இது பண்ண இவரு கமெண்ட்ரிங்க அதர்வன வேதத்தில் நாம வந்து முண்டக உபநிஷத்தை படிச்சுட்டோம் படிச்சுட்டு இருக்கோம் சுக்ல வேதத்தில் என்ன பண்ணோம் ஈசாவாசிய உபநிஷத்து அந்த கடற்கரை ஓரத்தில் படிச்சோம் இப்ப என்ன பண்ணிருக்கோம் சாமவேதம் உபனிஷத்து இந்த வயல்லாம் நிறைந்த வயலும் வயலும் நிறைந்த பக்கத்துல குரங்களா இருக்கு பொருள் ஜாக்கிரதா வச்சுக்கணும் அடிச்சுட்டு போட்டோம் இதை கட்டி வச்சுன்னா அப்புறம் குரங்கு தூக்கி போகிறதுலாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது விட்டுட்டா ஆஞ்சன பகவான எடுத்துட்டு போயிட்டாரு விட்டுருணா சந்தோஷமா சொல்லப்பா கஷ்டம் தொலைஞ்சது நகை தூக்கிட்டு போட்டோம் ஒரே சந்தோஷமா சொல்லு இனிமே ஜாகிரதையா இருப்பீங்க வயல் காடுகள் நிறைந்த வயலும் சேர்ந்த தெரிஞ்சு பேருக்கு நெய்தல் நெய்தல் இருக்கும் நம்ம நிலத்தை வந்து அஞ்சா பிரிச்சு தமிழ்ல உனக்குள்ள போயிருக்கு அது சொல்லு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ओम शांति शांति शांति பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணேவிஷே ஹரி ஓரு ओम